தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புதிய இஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ் எஸ் யேசுதாசன் அவர்கள் ஸ்தோத்ரத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளிக்கிறார்கள் யாவரும் ஜபத்தோடு கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹலோ இல்லையா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக நாம் மறுபடியும் வாரத்தின் முதல் நாளாக பரிசுத்த நாளிலும் தேவனுடைய சந்திதானத்தில் கடந்து வந்து கத்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் மீண்டும் மக்களின் நலக்கருமைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய திருச்சபையின் மத்தியிலே தம்முடைய மக்கள் மத்தியிலே அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் காணுகின்றேன் அபிஷேகத்தை அவர் போதுமான குளிக்கிற மாதிரி அப்படி தன்னுடைய அபிஷேக தயலத்தை ஊற்றி கொண்டிருக்கிறது காணுகின்றேன் தேவனுடைய பிள்ளைகளாகினால் அவைகளை பெற்றுக்கொள்ள இன்னும் தீவிரமாக கத்தோட சமூகத்தை கட்டி சேருவோமாக இந்த மத்தியில் தேவன் தருகின்ற வார்த்தைகளை நாம் தியானித்து தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்த நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக ஹலோ லோயா தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக கட்டுரை பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் ஆண்டவராய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை நடப்பிக்கிறாரோ அவைகளெல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாகவே அப்படி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்ல அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு கசப்பான மருந்துகளை பெற்றோர்கள் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேல ரொம்ப அதாவது கோபமும் தாகம் உண்டாகும் சில பிள்ளைகள் பெற்றோருடைய தாய்மார்கிட்ட கையை பிடித்து கடித்துக்கூட வைத்து விடும் இந்த மருந்து ஊற்றும் போது கஷ்டமாக இருக்கும் மருந்து நோய் குணமாகி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க செய்யும் நம்முடைய தாய் இதை செய்கிறாள் என்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரே வளர்ச்சியுடையவர்கள் அல்ல அதாவது வளர்ச்சியிலே வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால் எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தரைக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகின்ற எது நடந்தாலும் சரி நாம் தேவனை தீமைகள் நாம் தேவ ஆசிர்வாதத்தை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள கத்தரிப்பிடிவுகளை அனுமதிக்கிறான் என்பதை பக்தர்கள் அறிந்திருந்தபடினால இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார் பாருங்க முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதலாவது வாக்கியம் கர்த்தரை நான் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தரை துதிக்க மாட்டேன் எனக்கு நன்மை உண்டாகும் போதும் கர்த்தரை துதிப்பேன் அது எனக்கு தீமையாயிருந்தாலும் நெருக்கத்தின் காலத்திலேயும் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தடை பிள்ளைகள் நான் எந்த காலமாயிருந்தாலும் சரி அந்த காலத்தில் கர்த்தரை பக்தர்கள் அதாவது என்ன நடக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை பிள்ளைகள் நன்றாக வைத்திருக்கும் போது வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் குறைவுகள் அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்கும் போது எல்லாவற்றிலும் இது நம்மை குறித்து தேவ இருக்கிறது என்று அப்போ எழுதுகிறது நாம் காணுகின்றோம் எல்லாவற்றிலேயும் அப்படி செய்வதே கரைவசுத்திலையும் கர்த்தரை எல்லாவற்றிலும் கர்த்தரை நமக்கு நெருக்கங்கள் வரும்போது கர்த்தரை நான் தூசித்து விடக்கூடாது அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நெருக்கமாக இருக்கும் பாடுகிறார்கள் கர்த்தரை சுதிக்கின்றார்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் பிளகினங்கள் வரும்போது அதாவது மனதில் கத்தனைவர்கள இருக்கான சரித்திர பாடி பாட்டு படித்து முருக்க ஆரம்பித்து விடுவார்கள் போய்விடலாமா என்று அவர்கள் எண்ணினார்கள் என்று நாம் காணபடி அடைமுடியாமல் போய்விட்டார் அருமையான கத்துழைப்பிள்ளைகள் ஏற்படும் இதன் மத்தியில் எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தனை என்று தேவனுடைய சொல்லுக்கிறேன் வரவே கூடாது வாழ்க்கையில் நெருக்கங்கள் பாடுகள் வரும்போது கத்துடன் பிள்ளைகள் கூடாது இது ரொம்ப கவனமாக நாம் எழுதுகிறார் பாருங்க பத்து வரை வாங்களை இருக்கக்கூடாது சகோதரர்கள் ஒரே கண்ணில் இருந்து திரு தித்திப்பான தண்ணீரும் தண்ணீரும் அருமையான நிறைவுடையவர் நன்மையே அவர் விரும்புகிறது ஒரேத்தலும் வரக்கூடாது பெற்ற தேவிட பிள்ளைகளை தோசிக்கிறோம் ஒரே நாவில் புறப்பறப்படவே கூடாது என்று கத்தனை வார்த்தை சொல்லுகின்றது எக்காலத்திலும் கற்பனை சோதரிப்பு கஷ்டங்கள் வரும்போதும் கர்த்தனை துதிப்பு நெருக்கம் வரும்போதும் கர்த்தனை துதிப்பு நன்மை உண்டாகும் போதும் கற்பனை துதிப்பு எல்லா புத்தியிலையும் கர்த்தனை துதியுங்கள் எது நடந்தாலும் துதியுங்கள் என்று அப்போ நிறம் எழுதும் போது இவ்வளமாக எழுதுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்தனை பிள்ளைகளே அப்படி நமக்கு ஏற்படக்கூடாது கர்த்தர் எவர்களை செய்தாலும் நன்மைக்காக செய்வார் சொல்லுகிற சம்பவம் ஒரு சகோதரன் கத்தருடைய பிள்ளைக்கு பரிகாசம் என்ன சொன்னாலும் சரி உடனே கர்த்தர் அல்ல அவர் சொல்லுவார் அவருக்கு பெயரை அல்ல பெயரையும் வைத்து விட்டார்கள் அவருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்க காசு கிடையாது ஒரு துணியில் கெட்டித்தவர் கெட்டி கொண்டுதான் போவார் அப்படிப்பட்டவர் ஏழை சகோதரர் அவன் எப்பொழுதும் அலையிலியா யார் என்ன சொன்னாலும் அலையிலையா இப்படியே சொல்லுவார் அவர் கத்தனுக்கே பயமே செலுத்தி கொண்டிருந்தார் ஒரு நாள் லேட் ஆகிவிட்டார் வேகமாக ஓடி வந்தார் எல்லாரும் தொழில் சுரங்க பாடுறதுக்கு அதில் உள்ள இறங்கி விட்டார்கள் இவர் ஓடி வந்து சாப்பாட்டை தரையில் வைத்து விட்டு உள்ளே இறங்கி விட்டார் இருக்கும்போது ஒரு நாய் வந்து கட்டுச்சோரை தூக்கி கொண்டு ஓடி ஓடும் போது எல்லோரும் என்று கூப்பிட்டார் அதற்கு அவர் அலியா என்று சொல்லிக் கொண்டு ஓடி வந்தார் சாப்பாட்டு மத்தியான சாப்பாட்ட நாய் கொண்டு போகிறது எல்லாரும் பிரிகாசம் என்னடா நீ இவ்வளவு கடவுளை அலிலியா சொல்லிய ஒரு டிபன் பார்த்தோம் ஆசை இல்லையா இந்த துணியில தான் சாப்பாடு கட்டுக்கொண்டு நாய் தூக்கிட்டு போகுது இவ்வளவு கடவுள் பக்தி கடவுள் நம்பதான செய்தார் என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள் அலிவலியா நாய் ஓடுனார் போகுது அலி இல்லையா சொல்லிக்கொண்டே ஓடினார் கொஞ்சம் அழி ஓடி இருப்பான் சுரங்கப்பார் இடிந்து விழுந்து நூற்று கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் சத்து போனார்கள் இந்த அலிலியா சொன்னார் அல்லவா வர் மட்டும் பிழைத்துக்கொண்டார் இருக்கிறது ஆட்கள் போய்விட்டார்கள் சோரை கட்டி கொண்டு போய் ஒரு ஏழு நிலையிலே பயிற்சை காரணம் போல காட்சி ஜீவன் பாதுகாக்கப்பட்டது அலையிலுயா அலேலு அலெலியாவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்புண்டு அலேலியாற்றிலும் இறைவனை புகழ ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் துதிக்கிறதுனால் நமக்கு உண்டான மேன்மை எவ்ளவு பெரிதென்பதை நான் இப்பொழுது அறியவில்லை அறிய போகிறோம் மகிமை உண்டாவதாக அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஒரு காரியத்தை நான் செய்வோம் அதாவது அதில் இருக்கிற தீமைகள் நமக்கு மாறிவிடும் நமக்கு எல்லாம் சரியாக தெரியாது அல்லவா அதுபடினால சோத்திரத்தோடு ஒன்றை அனுபவித்தால் அது தள்ளப்படத்தக்கது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் அதாவது ஒரு கூட்டத்தார் எழும்புவார்கள் எழும்பி அதாவது தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை புசிக்க என்று அவர்கள் கட்டளை என்று எழுதியிருக்கிறது அவர்கள் யாரென்று எழுதி மனச்சாட்சியலை சூடுண்ட பெயருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிகளுக்கும் உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து தேவன் படைத்த போதன பதார்த்தங்களை புசிக்க வேண்டாம் அதாவது விவாகம் செய்வதற்கு பாவம் என்றும் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் சோத்திரத்தோடு அனுபவித்தால் ஒன்றும் பெற்றி அருமையானவர்கள் நல்ல பதார்த்தங்களை சமைத்து வைத்திருக்கிறாரு அதில் உப்பு சேராவிட்டால் அது என்ன இருக்கும் சப்பன்று இருக்கும் அதை நாம் புசைக்க இயலாது நம்முடைய முகம் சுளிக்கும் அது நம்முடைய சரீரது வாயது இன்பமாக டேஸ்டாக விருப்பமாக ஏற்றுக்கொள்ளாது என்று நாம் காணுகின்றோம் அதே விடமாக சோத்திரம் சேர வேண்டும் எதிலையும் சோத்திரம் சேர்ந்தால் கத்தரை மகிமைப்படுத்துகிறது எதில கலந்துவிட்டதோ அங்கே ஆசிர்வாதம் அதனுடைய கேடுகள் நீங்கி போய்விடும் என்று தீமத்துக்கு நிருபம் எழுதும் போது இவனமாக எழுதுகிறார் ஒன்று தீமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே நான் பார்க்கலாம் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சூத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் இதை நம்முடைய சொல்லுவதற்கு நமக்கு தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம என்று பொய்யர் என்று எப்படி சொல்வது அவரை வஞ்சிக்கிற அவர்கள் உள்ளது என்று நமக்கே அது கஷ்டமான ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறது எழுதி வைத்திருக்கிறார் பொய்யர்கள் தேவன் படைத்ததெல்லாம் தேவன் படைத்தவை நல்லவைகளாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஒன்றும் ஒன்றும் ஏற்றுக்கொண்ட ஒன்று வாசுகிறது ஜபத்தினாலும் போது நடக்கிற சம்பவமாக வெளிப்படையாக சொல்லுகிறபடி காலங்களிலே மனசாட்சியில் சூடு சூடுண்ட பொயருடைய மாயத்தினால வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசன் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விட்டு விலகி போவார்கள் விலகி போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவர் படைத்த போதன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை சொல்லுவார்கள் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் எல்லாவற்றிலும்பதும் இருக்கும் மேல போரா படங்கள் வைத்து பத்திதான் குளித்து வைத்திருக்கிறார் பதார்த்தங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் நான் அப்படி தான் பாக்குறோம் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆகார நமக்கு முன்னாலே இருக்கின்றதா எல்லாவற்றிலும் கருத்தனை நாம் துதிக்கும் போது அவைகள் நீங்கி போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் நாம் கருத்தனை சொல்லுகின்றது இதே வேதாகமத்தை வைத்துக் இன்று விபரிதமாய் மக்கள் இத்தனையோ பேர் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்கள் வேதத்தில் எல்லாம் எழுதி தரப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் எப்படி எல்லாம் மனிதர்கள் இருப்பார்கள் அதாவது முதல் அற்புதம் செய்தது கல்யாணம் உலக முடிவும் நேரம் ஒரு மேரஞ்சோட முடிகின்றது ஆவியும் எம் பண்ணிருக்கோஜனங்களை புசிக்க கூடாது என்று கட்டளை இடுவார்கள் தூரமானவர்கள் அல்ல டாக்டர்களால் கைவிடப்பட்ட பெரும்பெரும் வியாதிகள் இன்று இருக்கின்றார்கள் ஜீவன் போகக்கூடிய நேரத்தில் உள்ளவர்கள் பிழைத்து ஒரு கட்டளை அதை மறுக்கூடாது மருந்து செய்யக்கூடாது இடம் கொடுக்கிறது என்று வேற சொல்லுகின்றது ஏற்றுக்கொள்ள எல்லும் கத்தரை துதிக்க வேண்டும் தேவன் அதனுடைய நீக்கி போடுகின்றார் ஒருவன் ஒரு விஷத்தை கூட ஊற்றிவிட்டார் வைத்து விழுங்க விட்டுவிட்டால் நான் சோத்திரம் பண்ணி அதை அனுபவித்தால் அது நிலை விட தீமைகள் மாறிப்போய் விடுகின்றது வேண்டுமென்று அவைகளை ஊற்றித்தான குடிக்கிறேன் என்றால் அது தேவனை பரீட்சை பார்க்கிறதாக மாறிவிடும் அது அப்படினாலும் நம்மை அறியாமல் அதாவது ஒரு விச ஏதாவது பாருங்க நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பாசோடைய இளைய பிள்ளை அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது அது வீட்டுக்குள்ளே இந்த பள்ளி சத்து கிடந்திருக்கிறது ஆனால் அதுக்கு அது என்னென்று தெரியாது வாயில் எடுத்து வாயில் போட்டு சவிச்சு சாப்பிட்டு விட்டு சாவிட்டு விழுங்கியே போட்டது ஒன்றுமே செய்ய முடியாது சாப்பிட்டாச்சு வாழ்ந்தா பிடுங்கி போட முடியாது சவிச்சு தாய் வந்து பார்க்கும் போது வாழ்ந்தா உடனே கிடக்கு மற்ற சவிச்சு விழுங்கி போட்டது பள்ளி சாப்பிட்டு முடியுமா சாவுக்கு எதுவான யாருன்றை கொடுத்தால் சேதப்படுத்தாது சோத்திரமணினார்கள் சோத்திரமணி ஆண்டு பிள்ளையினுடைய சரீரத்தில் அந்த விஷங்கள் தீண்டாதபடி காத்துக் கொள்வோம் சின்ன குழந்தை நாங்கள் பெரியவர்கள் அறிவோடு செய்து கொண்டோம் பிள்ளை என்ன செய்ய முடியும் அப்படியா நான் சோத்திரம் அண்ணுகிறேன் இந்த பிள்ளைக்காக தாய் சோத்திர மண்ணினவுடனே அந்த கேடு நீங்கி போயிடுச்சு இல்லையெல்லுவையா எல்லாருமே யாரை கற்று இன்றைக்கு அது இரண்டு குழந்தைக்கு தாயாக பெரிய பிள்ளையாக இருக்கிறது ஒன்று அது சேதப்படுத்தவில்லை அறுபடல சொல்லுகிற காரியம் என்ன என்றால் கற்றுடைய பிள்ளைகளே நாம் வேண்டும் உடனே அதற்காக சகடப்படக்கூடாது கூடாது ஜனங்கள் அப்படித்தான் ஒரு தண்ணி தாகத்தை பொறுக்க முடியாமல் உடனே மோசை குரமா எல்லோரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டார்கள் மோசை எறிவதற்காக இந்த மோசை அல்லவா எங்களை எகிர்த்திலிருந்து கொண்டு வந்தார் எகிர்த்து அடிமை தொழில் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மனமாற சாப்பிட்டோமே விரும்புகிறதெல்லாம் சாப்பிட்டோமே விரும்புகிறதெல்லாம் கிடைத்தது இப்பொழுது நடத்தொன்லைவனை ஏற்படுத்திக் கொண்டு போய்விடுவோம் விட்டுவிட்டு இந்த புதிய வாழ்க்கைக்குள் வந்தேன் செய்யுங்கள் அருமையான துதிக்கும்போது அது ஒன்றும் ஒன்றும் மேற்கொள்ளாது எல்லாமே மாறிவிடும் கொஞ்ச நேரத்தில் மாறி விட்டது தண்ணீர் கசப்பாய் விட்டால் உடனே கத்திர ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த ஆலோசனைப்படி செய்யும் போது அது மாறி விடுகிறது நம்முடைய ஊழிய இதை பார்க்கிறோம் நம்முடைய விசுவாச ஜீவத்தில் எத்தனை எத்தனை எத்தனை காரியங்களை நான் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆனால் வாழ்க்கை நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கும் இரண்டாவது நாம் பார்க்கும்போது யோகனுடைய சர்திரத்தை நாம் கவனிக்கின்றோம் யோகனுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் சம்பவித்திராத ஒரு பயங்கரமான சோதனை வாழ்க்கையில அந்த காரியம் கிடைக்கும் அவர் என்ன செய்யறார் பாருங்க யோகி என்பதும் முதலாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை நாம் ஒருவர் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிருவானியாய் அவலத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் கர்த்துடைய நாமத்துக்குள்ளோடு இருக்கும் போது அப்படியே கர்த்தனைகளும் போய்விட்டது இருந்த மிருக ஜீவன்களும் போய்விட்டது அவருக்கு இருந்த எல்லா ஆசிரியர்களும் அடைந்து போய்விட்டது இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தவராக இருந்த ஒரு நீதிமன்ற எல்லாவற்றிலும் கர்த்தனை சோத்திரியான கத்துடை பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் ஒரு சிறிய காரியம் வரும்போது நான் உடனே ஆண்டவர் இப்படி என்ன கைவிட்டு விட்டாரே ஐயோ நான் கடவுளை உணவுத்தவமாக பின்பற்றினேன் யோபுனுடைய முகவரியை நான் பார்க்கும்போது அவருடைய முதல் வசனமே யோபு எப்படி இருந்தாராம் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பல்லாப்பு வீட்டு விலகிறோம் ஆகிய நீதி உள்ள மனிதனாகிய கிழக்கத்தை புத்திரில் ஒருவரும் இருந்ததில்லை என்று நாம் காணுகிறோம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் போய்விட்டது பறி கொடுத்தால் எத்தனை வருஷம் கோயிலுக்கு இருக்கிறவர்கள் எத்தனை மாதங்கள் கோயிலுக்கு வராதவர்கள் அதற்கிடையில வாயினால எத்தனை பாவங்கள் செய்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா என்னுடைய மனதாரம் என்னெல்லாமோ செய்கிறோம் இதற்காக நான் உடைய உடைய ஜோ பண்ண நான் ஆலயத்துக்கு சென்றது என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்க வேண்டும் எனக்கா இந்த வியாதி வர வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமா அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் அவரு நான் சொந்த என்று சொன்ன அருமையானவர்களே நாம் சோத்திரம் விழுந்து போனோம் என்று அடிமரம் வாழ்க்கையை துளிர் விட்டு எழுப்போம் முன்னிலைமையிலும் பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக அது மாறிவிடும் என்று நாம் காணுகிறோம் இந்த யோகினால் கத்தனை துதிக்கவில்லை யோகி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றால் தேவனுக்கு மயி உண்டாவதாக இவைகள் எல்லாவற்றிலும் உதடுகளினால் பாம பாவம் பாவம் செய்யவில்லை இந்த யோவை பாவம் செய்ய வைக்க சாத்தானுடைய சவால் என்ன என்றால் நீர் இப்படி செய்ய அவன் உண்மை தூசியானோ பார்ப்போம் என்று கத்தர் சொன்னார் இதெல்லாம் செய்து பார் என்னை அவன் தூசிக்க மாட்டான் எந்த நிலையிலும் அவன் தூசிக்க மாட்டான் என்று அன்பிலை குறைந்து போக மாட்டான் என்று ஆண்டவர் சாத்தானிடத்துல சொன்னார் இல்லை நீர் இவர்களை செய்து பார் அவன் தூசிக்கானா இல்லையோ என்று பார்ப்போம் என்று பல வகையிலேயும் இந்த யோகை நெருக்குவதற்காக நண்பர்கள் நாலு உயர் வந்தார்கள் என்னெல்லாமோ பேசினார்கள் யோபு சொல்லிவிட்டால் நான் சாகுமட்டு உத்தமத்தை என்ன விட்டு வார்த்தையால் அவரை தூசித்துவிட்டு தூசித்துவிட்டு ஜீவனை விடும் என்பது உலகத்தில் வாழ்ந்து புரோஜனம் இல்லை உனக்கு என்ன மேன்மை கடவுளை நம்பினால் மேன்மை என்னத்திலே கத்தரை தூசிக்க வைத்து விட வேண்டும் அவரை பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டான் எவ்வளவு பெரிய நீதிமான் அருமையான கத்திரை பிள்ளைகள் எல்லாம் பிரசங்கி சொல்லுகிறான் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கொண்டு வாய்க்கு எடம் கூடாதே என்று பிரசங்கின்ற சொல்ல ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்துல பிரி இப்ப தாமசத்தை பாவத்துக்குள்ளாக ஒரு வாய்க்கு இடம் கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அறிக்கை செய்வதாக இருக்காது என்னுடைய அறிவு குறைவினால கடவுளை தோசித்துட்ட என்று சொல்லாதே அதாவது நீ வாயினால தவறு பேசும்போது கர்த்தரை தோசை சரீரம் பாவத்துக்குள்ளாகிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் ஐஸ்வர் திரும்ப கொடுக்கிறார் கொடுக்காமல் இருக்கிறார் அது அவருடைய காரியம் என்று அவர் தேவனை தூசித்தார் அவர் தன் நாவினால் தேவனை குறை கூறவில்லை என்று கத்தளை வார்த்தை சொல்கிறது அருமையான கத்தளை பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கர்த்தரி சோத்தறிங்க இது உங்களை குறித்து தேவ சுத்தமாக இருக்கிறது என்று தேவையாக்கு சொல்லுகிறபடியே கர்த்தனை எல்லாவற்றையும் இழந்து போற போதிலும் அழுகி குஷ்டமாக மாறிவிட்டது இந்த ரெண்டு உதடங்கள் மாத்திரம்தான் அவரை துதிப்பதற்கு மீதி இருந்தது மற்றெல்லாம் அழிந்து போய்விட்டது மற்றல்லாம் அழுகி போய்விட்டது அதாவது புழுக்கள் கூடு வைத்து அவருடைய சரீரத்தில் தங்கினது ஹெலையா ஹலே இலையா அலே இல்லையா தனக்கு விடுதலை நாள் என்று வரும் என்று அவரையே நோக்கி காத்துக் கொண்டிருந்தார் அப்படி நிலைமை என்னாயிற்று அலையிலா அப்படி நிலைமை என்ன அவர் கர்த்தரை துதித்தார் ஆன இப்படி நல்ல கர்த்தர் அவரை மறுபடியும் ஆசீர்வதித்தார் அவரை கருத்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யோகின் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம் யோகின் முன்னிலைமையை பார்க்கிறோம் அவர் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கலைஞர்களுக்கும் அவனுக்கு உண்டாயினும் எக்காலத்தில் சோதனை பேர் அவர் துதி எப்போதும் எப்போது வாயில் இருக்கும் எப்போது கொஞ்ச நேரம் இல்ல மாதிரி அதுக்கு உள்ளத்துல ஒருமுறுத்து கொண்டு அழைகிறது அல்ல எப்போதும் வாயில் இருக்கும் சின்ன பையனாருக்குமே பார்த்துருக்கிறேன் சிலர் அபிஷேகம் பெற்றவர்களை நான் அறிந்திருக்கிறேன் இரவு நேரத்தில் ஒரே இடத்துல தூங்குவோம் தூங்கும்போது சின்ன பையனாருக்குமே பார்த்துருக்கிறேன் ஊழியத்துக்கு கொண்டு போகிறேன் பார்த்துருக்கிறேன் அதாவது ராத்திரி ஒழித்து நான் ஒழிப்பு வரும்போது பார்த்தால் அவர்கள் அரண்டு உரண்டு படுக்கும்போது அந்நிய பாசை பேசிக்கொண்டு கர்த்தர சோத்திரம் கர்த்த தூக்கத்திலேயும் உணர்வு இல்லாத நேரத்திலேயும் வருகிறது என்னது இருக்கும் அருமையான கத்திர பிள்ளைகள ஆண்டவர் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் நம்மை குறித்த தேவசத்தம் அதுதான் எல்லாவற்றிலும் கர்த்தனை சுதியுங்கள் அதுவே தேவ உங்களை குறித்த தேவசத்தம் நோக்கம் அதுவாக இருக்கிறது வார்த்தையை சொ எல்ல சொ சந்திக்க படிக்கிறாரா பாஸ் போய் அவனை வைத்துதான் வாழ்க்கை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் மூத்த பையனுக்கு ஒரு கால் இல்லை இந்த இளைய பயணம் படித்து நம்மளை காப்பாற்றுவான்னு நினைத்தோனுக்கு தகப்பனும் இல்லை நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது பாசு சொன்ன ஒரே வார்த்தையெல்லாம் நன்மைக்குத்தான் இருக்குமா அப்படின்னு சொன்னார் அவனுக்கு இன்னும் அதிகமான வியாக வெப்பிராணம் வர ஆரம்பித்து விட்டது அழுதார்கள் ஐயா நீங்களும் அப்படி சொல்லுகிறீர்கள் உலகத்தான் தான் சொல்லி பரிகாசப்படுகிறார்கள் நீங்களும் அது நன்மைக்கு தான் இருக்கும் என்று சொல்லுகிறீர்களே இல்லை தேவன் அறிந்து நாங்கள் சொல்லுகிறோம் தேவனை அறிந்த நாங்கள் சொல்லுகின்றோம் தேவக்திய நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் நடக்கிற யாவருக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கும் தேவனுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக இருக்கும் இருக்கும் அம்மா நீங்களும் அப்படி சொல்லுகிறீர்கள் நேரம் விடிந்து விடியாமல் இருக்கும் அவருடைய சகோதரர் அந்த அம்மாவுக்கு சகோதரர் ஓடி வந்தார் எம்மா கோதண்டு பாசு பண்ணிவிட்டானா என்று கேட்டார்கள் இல்லையா ஃபெயில் ஆகிவிட்டான் என்னுடைய தளபதி என்று சொன்னார்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதாவது ஃபெயிலானவர்களுக்கு பேங்கில் ஒரு இருக்குது எஸ்எஸ்எல்சி பத்தாம் கிளாஸ் வாசன் அவர்களுக்கு வேலை கிடையாது பத்தாம் கிளாஸ் யார் ஃபெயிலாக அவர்களை தேடுகிறார்கள் முதலாவது இவனை நான் கொண்டு சேர்த்து விடுகின்றேன் காலையில் அழைத்து சென்றார் ஸ்டேட் பேங்கில் முதலாவது ஒரு பியவனாக கொண்டு சேர்க்கப்பட்டார் அப்புறம் அவர் எக்ஸாம் எழுதி பெரிய ஒரு மாறிமையான கத்துடைய பிள்ளைகளை நம்ம கத்தரை துதிக்கும் போது அதுல இருக்கிற பேக்கில் என்ன வைத்திருக்கிறோம் நமக்கு தெரியாது தூசத்து என்ன நடக்கும் என்றும் தெரியாது மனிதனுக்கு தெரியாது அதாவது கடவுளைய பிள்ளையா இருந்தாலும் தேவையில்ல ஒரு நெருக்கத்தை கொடுக்கும் போது இவர்கள் முருமருக்கவும் சோர்ந்து போதும் இடல் அடையவும் பின்னடையும் ஆரம்பித்தார் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் போய்விடும் பெரிய ஆசிர்வாதத்தை தருவதற்காக ஆண்டவர் இந்த சூழலை ஏற்று அனுமதித்திருக்கிறார் யோகனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பம் அவ்வளவு பெரியது அவருடைய நண்பர்கள் ஏழு நாட்கள் தோறது ரொம்ப துக்கத்தோடு அதாவது பேச முடியாமல் பல நாட்கள் காத்திருந்தவர்கள் அவ்வளவு பெரிய துக்கத்தில் எழுந்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் யோபு அதை அறிந்திருந்தார் தேவ நடக்காது என்று தீர்மானத்தோடு கர்த்தனை துதித்துக்கொண்டே இருந்தார் அந்த உதடு நாம் மட்டும்தான் பாக்க மாட்டேன்லாம் அழைக்கி போயிட்டது அதை வைத்து கர்த்தனை துதித்துக்கொண்டே இருந்தார் நான் அப்படி செய்வோமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் வந்தாலும் நான் போன வாரம் சொன்னல ஒரு நாய் சொத்து போனதுக்கு ஒரு அம்மா சாட்சியில் ஏங்கி ஏங்கி அழுதிருக்கிறார்கள் சபை முழுவதும் அழுது இருக்கிறது நாங்களாக இருந்தோன்று அருமையானவர்களே ஒரு நாய் செத்து ஒரு பிள்ளை செத்தால் எப்படி இருப்பார்கள் பத்து குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் சாகு கொடுத்த ஒரு பர்சுத்துவான் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் அவர் எடுத்தார் அவருடைய லாபத்துக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளை யோபி முன்னிலுமையை பார்க்கணும் பின்னிலுமே ஆசீர்வதித்தார் ஒருவரை கற்ற பிள்ளைகளை கத்தார் கைவிடவே மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருபோதும் தள்ளாட விட்டார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒில நீதிமான தள்ளாட ஒட்டிமான கத்திரது அவர் சோதித்து அவனை அவர் அறிந்து கொள்ளுகிறார் மாற்றி விடுகிறார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திர பிள்ளைகளை நாட்களிலேயும் கத்திர வார்த்தையை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறோம் என்றால் கத்திரியை காலத்திலும் சோத்தரிக்க வேண்டும் எப்பொழுதோட துதியை தவிர இந்த நாவில வேறு ஒன்று வரக்கூடாது சுதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில வரக்கூடாது என்று கட்டடி வார்த்த சொ அதாவது ஆலயத்தில் தூக்கி தூட்டு வீட்டுல போய் அதாவது வாயில் வந்ததை பேசுகிறது கெட்ட வார்த்தை பேசுகிறதாயிருந்தால் அது ஜீவியம் அல்ல அது தேவனுக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கு பிரியம் என்ன நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் அதுவே நம்மை குறித்து தேவ சுத்தமாக இருக்கிறது என்று கத்தரை வார்த்தை சொல்லுகின்றது ஹலையிலா ஹலையலையா மூன்றாவது ஆகிய நான் பார்க்கும்போது அப்போ சொல்வன் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறு வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அப்போ சிலர் வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி பரிசுத்த போலும் சீலாவும் அறிவித்தபடியினால அவரை அடித்து உதைத்து அவரை சிறச்சாலையில கடும் சிறச்சாலை தண்டனையில அடித்து வைத்திருக்கிறாரே இரவில சரியாக அடுத்த அவர்கள் எ கத்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் இதன் மூலமாக நடந்த சம்பவங்கள் என்ன என்று அடுத்த பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் சிறைச்சாலையின் அஸ்துபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு மகிமை உண்டாவதாக கடும்னை ம இந்த சூழலில் இருக்கிறார்கள் அரைவரை ஊர்கள் விசுவாசியாக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது என்று எண்ணியிருக்கிறார் இருவர் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்னுடைய ஊழிய காலத்தில் அடிக்கடி சொல்லாக ஒரு தடவை திருவனந்தூக்கொண்டு ஸ்ரீலங்காவில் குழம்புல வைத்து எங்களை கடத்தி கொண்டு போயிட்டார்கள் அந்த நேரத்திலும் கத்திக்கொண்டிருந்த ஒரு மனம் நாங்கள் அதனால தொய்ந்து போகவில்லை ஊழியத்தை விட்டு விடவில்லை அந்த இடத்துல கத்திரப்பித்த அற்புதங்கள் என்று நாங்கள் மத்தியில் இருக்கிறோம் இல்லாவற்றில் அவர்கள் இல்லாமல் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம சந்தித்தது உண்டு தேவனுடைய பிள்ளைகளே கட்டிட பரிசு ஆபத்திற்கு மயம் கொண்டாவதாக இவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு இரவில் ஜபவேளை வந்தது வந்தபோது இவர்கள் என்ன பண்ணினார்கள் அதாவது ஜாலருக்கு பதிலாக டேமிரியனுக்கு பதிலாக விலங்கை ஜாலராக பயன்படுத்திக் கொண்டு நடுஞ்சாமத்தில் அவர்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் தை விடவில்லை என்று இவர்களுடைய கட்டுகளும் கலன்றது சிறச்சாலையின் பக்கத்துல ரூமுகள் கட்டுகளும் கலன்று ஓடுகின்றது அருவியான கற்றலை பிள்ளைகளை கத்திரை காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் தொகுதி எப்போதின் வாயிலே இருக்கும் கொஞ்சம் இல்லாவிட்டால் கொஞ்சம் மேலந்து கொசு மேல விழுந்து விட்டாலே நமக்கு எரிச்சல் வந்து விடுகின்றது இப்ப பேன் இல்லாத எத்தனை பேரும் கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியவில்லை தேவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமாவதாக அலே லோய்யா அந்த சிறைச்சாலையிலே சதுப்பு நிலம் உள்ள அவர்களை கடுக்க வைத்து தொழு காலை மாட்டி நாங்கள் அந்தமான் சென்ற அங்கே சிறைச்சாலையை பார்க்க சென்றும் ஜெயிப்பதற்காக அது சுதந்திரத்துக்காக போராடினவர்களை அங்கே கொண்டு போய் என்னென்ன சித்திரவதை பண்ணினார்கள் என்பதெல்லாம் அங்கே அவர்களை சித்திரவதை பண்ணி அவர்களை கஷ்டப்படுத்தி அதெல்லாம் அங்கே நிகழ்ச்சிகளாக அங்கே வைத்திருக்கிறார்கள் பார்வையாளர்கள் பார்க்க அந்த தொழு மாற்றப்பட்ட சம்பவத்தை நாங்கள் பார்த்தாங்க பெரிய மரத்தில் ஒரே ஒரு ஓட்டை போட்டு அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே ரெண்டு காலையும் நுழைத்து உள்ளே விட்டு விடுகிறார்கள் அப்புறம் வெளியே எடுக்க முடியாது அசைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நிலையில் அந்த மரம் பெரிய ஒரு மரத்தில் ஒரே ஒரு ஓட்டை போட்டு ரெண்டு கால்களை உள்ளே விட்டு அங்கேயே விட்டு விடுகிறார்கள் அப்புறம் அங்கே இங்கே அசைக்க இயலாது ரெண்டு கைகளில் விலங்கு மாட்டி பின்னால் எடுத்து கட்டியிருக்கின்றார்கள் இந்த நெஞ்சியில் பின்னால் ஒரு பட்டை முன்னால் ஒரு பட்டை வைத்து இப்படி ஒன்று போட்டு சுற்றுகிறார்கள் சுத்தமாக இருக்கி நாட்கள் வழியே வருகிறதுக்காக போராடினவர்கள் நமக்கு ஒரு எதிராளி உண்டு அதை விட்டுவிட என்று சொல்லுகின்றான் அந்த வழியிலே போகவிடாத தடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றான் இவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதம் பெற்றுவிடக் கூடாது நாம் இருந்த அந்த ஸ்தானத்துக்கு இவர்கள் போக போகிறார்களே என்று எண்ணி அவன் இன்றும் போராடுகின்றான் அந்த சுதந்திரவாதிகள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் அதாவது இந்த கால் கையில விலங்கு மாட்டி விட்டுருக்கும் எழும்பி இப்படி எழுதுகிறான் போராடுவேன் என்று எழுதி போட்டிருக்க சுதந்திரத்துக்காக அதாவது இப்படி பண்ணினாலும் சரி எப்படி பண்ணினாலும் சரி உயிர் போது வரைக்கும் போராடுவோம் என்று அவன் எழுதுகிறான் அருமையார் அவர்களே நாம் ஒரு பரம அடைய போகிறோம் அல்லவா லேயலோயா ஒரு பரமராட்சியத்தை அடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் அனுபவிக்க போகிற ஒரு இன்ப தேசமாக அந்த தேசம் இருக்கிறது என்று கத்தளை வார்த்தை சொல்லுகின்றது அதை அடைவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் எக்காலத்திலும் எந்த சூழல் நிலையம் கற்க சோத்துரிக்கணும் இருக்கிறது அப்படி நாம் செய்யும் போது இந்த பவலையும் சீலாவையும் அதை சிறச்சாரையிலே தொழு மாட்டி விளங்கிடப்பட்டு அங்கே அவர்களை கட்டில வைத்திருக்கும் போது அங்கே தேவன் நடுராத்திரியிலே நம்முடைய வல்லமை அனுப்பி தூதனை அனுப்பி அவர்களை விடுதலை அங்கே என்ன நடந்தது இவர்களை அடித்து உதைத்து அதிகாரி இவர்களை ஓடோடி வந்து பணிந்து கொண்டு ஆண்டவமா ஆண்டவமாறே என்று அழைக்கிறான் பின்னால வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம் நான் அப்படி அழைத்து அவளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்கள் கழுவி எண்ணெய் பூசி அவர்களுக்கு பரிகாரம் செய்து மாத்திரமில்லை அந்த ராத்திரியிலே அவன வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் கர்த்தரை துதிக்கிறதுனால் உண்டாகிற மேன்மை என்ன ஹெலையலுயா கர்த்தரை துதிக்கிறதனால் உண்டாகிற மேன்மை என்ன யோ கர்த்தரை துதித்தா அவருடைய பெண்ணிலமை ஆசிர்வாதமாக மாறித்து என்று நாம் பார்க்கின்றோம் அவருடைய துன்பங்கள் எல்லாம் மாறிவிட்டது அவருடைய மறுபடியும் குழந்தையை போல் அவருடைய மாறிட்டு இழந்து போன பத்து பிள்ளைகளையும் பெற்றார் இழந்து போன ஆசீர்வாதங்களை ரெண்டு மடங்காக அவர் பெற்றுக் கொண்டார் என்று நாம் காணுகிறோம் இந்த பவலும் ஸ்ரீலாவும் தன்னுடைய வேதனை அவர்கள் கண்டுகொள்ளாதபடி அவைகளை எண்ணாதபடி பொருட்டாக எண்ணாதபடி அவர்கள் நடுராத்திரியில் ஜெபவேளை வந்தவுடனே கைதட்டி பாட ஆரம்பித்தார்கள் அலையிலயா விலங்குகளை அடித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அலையிலயா அலையிலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்படி பாடியிருப்பார்கள் பருவம் அதிர்ந்தாலும் பூமி நிலைமீறினாலும் பயப்படுவ தேவன்பிக்க உள்ள பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழல் ஏற்பட்டாலும் கர்த்தரை துதித்தார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆனப்படினால அவர்களுடைய வேதனைகள் நீங்கினது கற்றோர் அகன்று ஓடினது அந்த சிறைச்சாலை தலைவர் சந்திக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் என்று நாம் காணுகிறோம் அருமையான வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி ஏற்படுகின்றதா ஒரு துன்ப ஏற்படுகின்றதா நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் தேவன் செய்கின்ற ஒரு துன்பமா ஒரு நெருக்கமா ஒரு பிரச்சனையா மகிமைப்படுத்த வேண்டும் இதை நாம் ஆயுதமாக கொண்டு சாத்தான் இதன் மூலமாக இந்த நிலை ஏற்பட்டதனால பின்மாறி விடுவான் கடவுளை மறந்து விடுவான் கத்தரை துதிக்கிறதை விட்டு விடுவான் என்று எண்ணி இப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு தரலாம் பயப்பட வேண்டாம் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த நடராத்திரியிலேயும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அவர்களுடைய கட்டுகளெல்லாம் அழைந்து அகன்று ஓடினது அவர்கள் விடுதலை பற்றி கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று இறை வாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக கத்தர் செய்கிறார் என்பதே நாங்கள் இந்த நாகர்கோயிலுக்கு வருகிறது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது பெரிய ஊழியத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தோம் ஒரு சூழல நாங்கள் நாகர்கோவில் நாங்கள் வர வேண்டியது அது தேவை சுத்தம் என்பது நாங்கள் அறிவோம் ஆனால் சூழலை அப்படி இருந்தது நாங்கள் இங்கே வரும்போது வெறுமையாக பைபிளோடு ஒடுத்துருந்த துணியோடு படுக்கையோடு சாப்பிடுகிற பாத்திரத்தோடு வந்தோம் இங்கே நாகர்வல் ஒன்றும் கிடையாது தேவனுக்கு மயமயம் நாகர்வலில் எதுவும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வாடகை எடுத்து எங்களை இறந்தோம் ஹலையிலேயா செய்தது என்ன மூன்று வரை கற்களை துதித்தோம் ஆண்டவருக்கு தோத்திரம் ஆண்டவரே நாகர்களுக்கு கொண்டு வந்திருக்கா சோத்ரம் என்று கர்த்தரை துதிக்கத்தான் செய்தால் கர்த்தரை நாம் துஷிக்க மாட்டோம் நம்ம தேவன் இருக்கிறது தெரியும் கர்த்தரோடு பேசுகிறது நமக்கு தெரியும் ஏதோ நோக்கத்தோடு இந்த நாகர்கோவிலுக்கு நம்மை அனுப்பியிருக்கிறார் என்று மட்டும் நாம் தெரிந்து கொண்டோம் நாங்கள் ஆதியில் செய்தது போல தருத்தருவாய் அதாவது தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு ஆலோசனை பல வீடுகளை சந்தித்து ஆலோசனை கொடுத்து இப்படி செய்து இருந்தோம் கடனாயி தேவன் தம்முடைய திருவிழா சத்தத்தை நிறைவேற்றினார் இங்க இருக்கிற அலே சொல்வார்கள் கடைசி நேரத்தில் இருந்தேன் இந்த ஊழியங்க வந்து நான் நான் பிழைத்துக் கொண்டேன் இல்லாவிட்டால் அப்பொழுது போய் சேர்ந்திருப்பேன் நான் என்னோட குடும்பமும் போய் சேர்ந்திருப்போம் என்று சொல்கிற வாய்கள் இங்கு அநேகம் உண்டு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இடத்துல அதாவது தேவாலயம் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் அதாவது முன்பு இருந்த வள்ளியூரில் இருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவர் இந்த இடத்தை காண்பித்திருந்தார் ஆசாரி பள்ளம் அதாவது ஆலயம் கட்டுவதற்கு இடம் நியமித்திருக்கு அந்த இடத்தில் எனக்கு தெரியாது அதுக்கு முன்பாக ஐந்து இடங்களில் அதே மாதிரி பல இடங்கள் மாறி மாறி மாறி மாறி கடவுளை ஆராதித்துக் கொண்டிருந்தோம் ரொம்ப கருத்தருக்கு சோத்திரம் கடைசி நேரத்தில் அதாவது டாக்டர் அம்மாவுடைய வீட்டுக்கு வருகிற்கு முந்தைய தடவை முந்திய இடத்துல நாலாவது இடத்துல ஆராதிக்கும் போது அதாவது மேலே கீழ் அட்டை போட்டு நம்முடைய சகோதரர் ஒருவர் கோழிப்பணை நடத்தி ஆசாகி அந்த அட்டைகளை கலத்தி போட்டுருந்தார் அதே மேல கூரைக்கு போட்டுக்கொண்டு கீழே கொஞ்சம் மணலை அள்ளி போட்டு மணலுக்கு மேலே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தோம் அப்பவும் பரலோகத்தில் இருக்கிறதாகத்தான் இருந்தது எங்கே ஆராதித்தோமோ அங்கே கத்தர் நம்ம கூட இருந்தார் அதன் அப்படினால இந்த இடத்தை கத்திரி வாங்கி கொடுத்தார் இரண்டாயிரம் ஆண்டு இந்த இடத்துல வேலை ஆரம்பிக்கும்படி சொன்னார் கத்திர வேலை கையில் ஒன்றும் இல்லாமல் கத்தருடைய வார்த்தையை மட்டும் நாம் பெற்றிக்கொண்டு இந்த இடத்துல கத்தரை வேலை ஆரம்பித்தோம் கர்த்தர்கள் ஸ்தோத்திரம் செய்து இதில் அடிக்கல் நாட்டப்பட்டது கத்தர்கள் ஸ்தோத்திரம் செய்து வேலை ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேலை இவ்வளவுக்காக மாறி இருக்கிறது அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி நன்றி அதையலோயா நன்றி செலுத்துகிறேன் நாம் எந்த நிலையிலேயும் அதாவது கர்த்தரை முருமறுக்கவில்லை ஏனென்றால் செய்ய போகிறார் என்று மட்டும் தெரியும் இருக்கும் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லுகிறது சரிதான் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் அப்படித்தான் இந்த வேலை நடந்து ஏறியது நடந்து ஏறியது இதை கொஞ்சமாக ஒரு குறிக்கப்பட்ட பகுதி வரை கட்டுவதற்கு தான் நமக்கு தகுதி இருந்தது கருத்துறதை கட்டி தந்தார் அப்புறம் அப்புறம் மக்கள் பெருகினார்கள் இன்னொரு ஒன்றேங்க இருந்து இழுக்கு அந்த வகுத்து கட்ட சொன்னார் அப்படியே கட்டினோம் அதுக்கப்புறமாக இந்த இடத்தை கருத்து நம்முடைய பிள்ளைகளை வாயிலாக வாங்கி கொடுத்தார் அந்த இடத்துல கட்டப்பட்டது இப்போ திடீரென்று கடந்த மாதத்தில் இங்கே ஒரு ஊழியர் கான்பரன்ஸ் நடந்தது அதில் ஒருவர் சொன்னார் சூடாக இருக்கிறது ஏசி வைத்து விட்டால் நாமது எண்ணவில்லை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எல்லாவற்றிலும் கர்த்தரை சுத்திரியர்கள் ஏசி போட்டாலும் பெரிய பில்டிங்கிலிருந்து கத்தரை ஆராதிக்கும் போது மாத்திரம் அதாவது குடிசையிலேயோ அல்லது மரத்தடையிலேயோ ஆராதிக்க வைத்திருந்தாலும் அங்கே நாம் என்ன செய்ய வேண்டுமா கர்த்தனை சுதற்கு கர்த்தனை இதோ கத்தனை சுத்தம் இதுல ஏதோ பாக்ரவு இருக்கிறது என்று நாம் கர்த்தனை துதிக்க வேண்டும் துதிக்கும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆர்டுவார் ஆண்டு நன்றி சொல்லிர்மாநாட்டில் ஒரு பெரிய பாஸ்டர் எழுப்பி சொன்னார் ஏசு வைத்தால் பரவாயில்லையே என்று சொன்னார் நான் இங்க இருந்து சொன்னேன் செய்வோம் என்று சொன்னேன் கற்பரி சுத்தமான வேளையில் செய்வோம் என்று நான் சொன்னேன் முடிந்ததும் ஒருவர் பின்னால் இருந்து எழும்பி வந்தார் ஊழிர் மாநாடு முடிந்த முதல் இரண்டாவது நாளும் நினைக்கிறேன் முடிந்தவர்கள் முன்னால் வந்தார் வந்து கட்சுடைய ஆலயத்துக்கு நான் அதை செய்து கொடுக்கிறேன் என்றார் இப்படி நான் எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றார் அதாவது ஒன்றை நாம் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை கர்த்தர் என் நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றிடும் எக்காலத்திலேயோ நான் கத்தனை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதிதானிய வாயிலிருக்குமே அப்படி இந்த வாயினால வேறொரு சத்தம் வரா என்று சொல்ல அருமையான கத்தடை பிள்ளைகளே குடியிருந்த குடும்ப ஜபத்தை விட்டு விடாதீர்கள் ஆலை வழிபாடை விட்டு விடாதீர்கள் சோசனை கர்த்தரை நெருக்கத்தை கொடுத்ததுக்காக சூழலை வந்ததற்காக நாம் கர்த்தனை சுதிக்கும் போது அங்கேதான் கத்தனை மயிமை வெளிப்படும் அக்கினிச் அவர்கள் வழிபடுகிற தேவன் தான் உண்மையான தேவன் மற்றவர்கள் எல்லாம் தேவன் அல்ல இந்த தேவனை யார் கும்பிடவில்லையே அவருடைய வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் இன்று நம்முடைய தேசத்தில் பல சட்டங்கள் பல திட்டங்கள் பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது பவுலும் சீலாகும் நடுராத்திரை கர்த்தரை சோத்தரித்தார்கள் அங்கே நடந்த அற்புதத்தின் மூலமாக சிறச்சாலை தலைவருடைய வீட்டார் அந்த ராத்திர வேலையிலே ரட்சிக்கப்பட்டார்கள் காடுகிறுவலாறை அவரை பின்பற்றி பின்பற்றி காணும்போது அதிகமான பணங்களுக்கு யுத்தபருசர் மாத்திரம் ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் மற்றொருலாம் சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி எங்களுக்கு அவனுக்குரிய ஒரு ஆகாரம் இருக்கிறது என்று கொண்டு கொண்டு வாருங்கள் என்றார் ஆண்டவர் அவர் தேவனாயிருந்த போதிலும் அதை வாங்கி அவர் என்ன செய்தார் பாருங்க என்ன சார் பாருங்க யோகன் சுசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவர்கள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார் உட்கார வையுங்கள் என்றார் பந்தியிருந்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவளுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அதை சீடல் இடத்துல கொடுத்தார் வாங்கி என்ன செய்தார் சோத்திரம் ஒரு சின்ன பையனுக்கு இருந்த அப்பா ஆகாரம் ஐயாயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் சாப்பிடக்கூடிய ஆகாரமாக மாறிட்டு என்று நாம் காணுகிறோம் குறைவுகள் நிறைவாக வேண்டுமா சோத்திரம் செய்யுங்கள் ஹலையலா சோத்திரம் செய்யுங்கள் நம்முடைய குறைவு எல்லாம் நிறைவாக்கப்படும் வாழ்க்கையிலே கொஞ்சமா இருக்கின்றதா அதை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் கருவை நமக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் கத்தரை சோத்தரிப்போம் அந்த அப்பத்தை வாங்கி அந்தவர் ஆசீர்வதித்து சீட இடத்துல கொடுத்து ஜனங்களுக்கு பரிமாறுங்கள் என்று சொன்னார்கள் பரிமாறின போது அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீது பனிரெண்டு கூடையும் எடுக்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம் அலையலுயா அருமையான கற்றலை பிள்ளைகளே சுவாமிய வாழ்க்கையிலே நடப்பித்து காண்பித்ததுலாம் நமக்காக நாம் அவைகளை கை கொண்டு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்காக ஆண்டவர் அவைகளால் நடப்பித்து காண்பித்திருக்கிறார் ஆனப்படியாக எல்லாவற்றிலும் கர்த்தரை சோத்தரிக்க நாம் பழக வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் ரெண்டு குரந்தியார் குறைந்திருக்கிறது இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தின் கூட நான் வாசிக்கும் போது சோத்திரத்தினாலே அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகத்தினாலே பெருகும்படிக்கு அதாவது தேவனை துதிப்பதில் தேவனை துதிக்காதனால கிருபை பெறுகிறதோ இல்லை என்று நாம் காண்கிறோம் சோத்திரம் கூட்டத்தை கேள்விப்பட்ட உடனே அலி வந்து முந்திய காலத்தில் ஆரம்பித்து சோத்திரத்தில் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்கிறதை மக்கள் அறிந்திருந்தால் நே மாட்டார்கள் கர்த்தனை துதித்துக்கொண்டே இருப்பார்கள் வெளியே நடந்து கொண்டிருக்கும் போதும் அப்படித்தான் அவர்கள் துதித்துக்கொண்டே இருப்பார்கள் பக்தி உள்ளவர்களுடைய அடையாளம் அதுதான் எப்பொழுதும் முழுமணு முடித்துக் கொண்டே அறியாத சில புறஜாதிகளை பாருங்க அவங்க அவங்க நாமத்தை இப்ப வாயில் சொல்லிக் கொண்டே இருக்கிறது பழக்கமாக இருக்கிறது இது பக்தி உள்ளவர்களுடைய அடையாளம் என்று நாம் காணுகிறோம் தேவாவிய பெற்றுக் கொண்ட கத்தொடை பிள்ளைகளை நாம் எப்பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும் ஆலயத்தில் கூடி வரும்போது மாத்திரமல்ல நாம் வீட்டில் குடும்ப ஜம்மம் அண்ணும்போது மாத்திரமல்ல தனியாக பயணம் செய்யும் போது எப்பொழுதும் ஆண்டவரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதனால் என்ன உண்டாகும் கிருவைரு நம்மில இருக்கிற கிருவை பெருகிற்று ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் சாப்பிடும்படி பெருகிற்று என்று நான் காணுகின்றோம் அது மாத்திரமல்ல பனிரெண்டு கூடைங்கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவுக்கு பெருகிற்று சோத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு இல்லையா நீங்க சோத்திரம் செய்யுங்கள் குழந்தைக்கு சோம இல்லையா சோத்திரம் குழந்தையை மேயில எதிர்த்துக் கொண்டு கட்டிட சோத்திர வைத்து விடுதலை உண்டாகும் அறிவிக்கிறேன் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியாக ஆண்டு வரை நான் மோசைக்கு பிறகு யோசுவா சிறுவில் ஜனங்களை காணாறுக்கு நேராக வழி கொண்டு சென்றார் என்ன காண்கின்றோம் வழியிலே போகும்போது எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பாக வந்து எலிகோ மதில் வழியை செலுத்தம் செய்ய முடியாது பயணம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஆசாரியன் மூலமாக மனிதன் யோசுவா மூலமாக என்ன ஆலோசனை உண்டாயிட்டார் எரிகோ பட்டணத்தை ஏழு நாள் அமைதியாக சுற்றி வாருங்க ஏழாவது நாள் பெரும் தக்கால எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ஆர்ப்பரிக்க வேண்டும் ஆர்ப்பரிக்க வேண்டும் அப்படி இந்த மதில் இடிந்து விடும் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யலாம் என்று சொன்னதாக நவீனத்தில் பார்க்கின்றோம் தடுப்பதற்காக பல எரிக போன்ற மதில்கள் வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் ஒரு தடவை நரகத்துக்கு போய்விட்டு வந்தவன் என்னுடைய பழைய வழிபாட்டில் மோட்சத்துக்கு பரலகத்துக்கு அதற்கு வழி காட்டவில்லை என்பதை நான் கண்டுகொண்டபடினால் எங்கேயே அந்த வழி காட்டப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நான் சென்று ஆராதிக்க ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய இரு சகோதரர்கள் மூத்தோர் ரெண்டு பேரும் என்னை வந்து என்று தடுத்தார்கள் ஊரில் ஆலயம் இருக்கும் வீட்டு முன்னாலே கோயில் இருக்கும்போது நீ இன்னொரு இடத்துக்கு ஆராதிக்க போகலாமா என்று சொல்லி தடை செய்தார்கள் எரிகோ என்றாலும் போது உடைத்தறிய அவளுக்கு நான் சொன்ன நம்பிக்கையின் வார்த்தை என்ன என்றால் ஜீவன் உள்ளடவும் சொல்லுகிறேன் வழியில் இருந்து யாரும் தடுக்க நரகத்துக்கு சென்றும் அப்பாவும் அந்த நரகத்தில் அத்தனை சுத்தவதை செய்யப்பட்டேன் ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார் நான் அந்த ரஷ்ப்பை பெறுவதற்கு இந்த வழியை பின்பற்றுகிறேன் நீங்கள் தடுக்க முடியாது அப்படியே விலகி போய்விட்டார் இடிந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை துதிக்க வேண்டும் அலையலோயா தேவனை நாம் துதிக்கும் அவைகள் எல்லாம் அகன்று போய்விடும் எல்லா கற்றைகளும் அறந்து போய்விடும் என்று நாம் காணுகின்றோம் யோசுவோ இந்து ஆறாம் என்ன இப்படி சத்தம் போட்டு இப்படி கத்தரை கத்தி கத்தரை என்று சிலர் சொல்லுகிறார்கள் பரலோகத்துல ஆண்டவருக்கு ஒரு மகிமே அங்கே ஓயாமல் என்ன சொல்லுகிறார்கள் தேவனாய்கத்தார் என்று எரிகோ மதில் குறிக்க நிற்கிறது காணனுக்கு போக விடாமல் தடை அந்த சோரை உடைப்பதற்காக தேவனை துதிக்கும் முடிவு தரவாயிற்று தேவனை பெருந்தொனியாக சத்தமிட்டு புதித்தார்கள் மகா ஆர்வரத்தோடு முழகுகையில் அர்ப்பணித்து மகிமைப்படுத்தினார்கள் எரிதோ மதில் இடிந்து விழுந்தது இடிந்து விழுந்தது ஜனங்கள் தங்கள் தங்கள் வழியில் மதில ஏறி அக்கறைக்கு சென்றார்கள் நாங்கள் அந்த மதிலே ரிங்ல பயணத்தில் இருக்கும்போது பார்த்தோம் என்று அருமையான சொல்லுகின்றேன் கர்த்தரை துதியுங்கள் குடும்பத்தை விட விட மதில்கள் சூழ்நா கத்தரை துதியுங்கள் துதிக்கும் போது அவைகள் இடிந்து விழுந்து நொறுங்கி போய்விடும் அருமையான கட்டிட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மதில்கள் சூழ்ந்தாலும் சரி நம்முடைய குடும்பங்களை கோட்டைகள் சூழ்ந்திருந்தாலும் சரி நீங்கள் துதியுங்கள் துதியுங்கள் இந்த துதியின் சத்தத்தினால அண்டவர் ஆகிய தேவன் எல்லாம் முதலையும் உடைத்துக்கொள்ள நமக்கு முன்னாலே சுசல்கின்றார் ரேல்வையால் ஏ சுசல்கின்றார் அவர் தனிமையாயில் அவரோடு கூட ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் அவரோடு கூட இருக்கின்றார்கள் நாம் இந்த பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஆள் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் நான் இன்று காலையிலாம் ஜோம் என்னும்போது நான் பார்த்த வெளிப்படுத்தல் ஒருவர் உட்கார ஒருவரே ஒருவரே ஒருவர் உட்கார வைக்கிறார் அவர் குத்தாய்த்து உட்கார்ந்து அவர் ஒரு மேலே ஒரு பெரிய அபிஷேக தயலத்தை ஊற்றுகிறார் அது குளிக்கிற மாதிரி அவர் வாழம்பு முழுவதும் ஆகி ஓடிக்கொண்டே இருக்கிற தண்ணீர் போல பார்த்தேன் கத்தனம் எப்படி அபிஷேகப் போகின்றார் சோதனம் செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய என்ன செய்ய கிருமை கிருமை நமக்குள் இருக்கிற ஆவியின் அபிஷேகம் அது அனல்குள்ள ஆரம்பிக்கும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் என்று விட அப்படியாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அனல் மூடும் தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் முகழ்கிறது அது அமைந்திருக்கிற அனல் ஊதும் போது கணல் எப்படி அதாவது வேகம் கொள்ளுமோ அதே உள்ள நமக்குள் அபிஷேகம் அனல் கொள்வதற்கு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அலையலையா அலையலையா துதிக்கும் போது பெருகும் துதிக்கும் போது சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் குலுங்கி கதவுகள் எல்லாம் திறந்து ஓடும் கட்டுகளெல்லாம் கலந்து ஓடும் பக்கத்துல கைதிகளுடைய கட்டுகளும் அழந்துவிடும் நாமிகள் துதிக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுடைய கட்டுகளும் அவளை ஆரம்பிக்கும் அவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே வருவான் அப்படி ஆகும் இதற்கு ஆயுதம் துதி துதிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் திரளான ஜனங்களுக்கு ஆகாரமாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் அதை பெருகச் செய்வார் பெருகச் செய்வார் ஆஹ் தேவனுக்கு மயிலு உண்டாவதாக அந்த பிரகாரம் செய்து தேவ நன்மையை பெற்றுக் நாம் ாம் ஆயத்தமாயிருப்போம்லையிலையா ஹா துதிக்கினால நம்முடைய கட்டுகள் அவ்வளவு மாத்திரம் பின்னணியை நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளும் ஏராளமாக நமக்கு கைகூடி வரும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிறத கற்றுடப்பிலே நன்கு உணர்ந்து எந்த சூழலிலேயும் எந்த நேரத்திலேயும் எக்காலத்திலேயும் எப்போதும் தேவனை துதிக்கும் உதடுகளாக நம்முடைய உதடுகள் மாறட்டும் தேவனை நாம் துதிப்போம் தேவனை துதிப்போம் தேவனை துதிக்காத கூட்டங்கள் மறித்து சடலங்கள் என்று நாம் நிச்சயமாக அறிய வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்ளுகின்றேன் காலையலையாவனால் மகிமைப்படுவதாக எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக சொல்லும் போது சிலருக்கு ரொம்ப இல்லை சில மாதங்களாக வேலை இல்லை வேலை கிடைக்க வாய்ப்பும் கர்த்தரை சுதிங்க கர்த்தரை சுதித்தால் சுதி சோத்திரம் சாப்பாடு போடுமா வேலை கிடைக்குமா என்று எண்ணவர்களுக்கு அடுத்தபடியாக செய்தி வருவோம் கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்து விட்டார் முன்பை விட இப்படி உயர்ந்த ஒரு அங்கஸ்தல் என வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது எத்தனை பேர் பாருங்க ஆனால் இப்படினாலே நம்மிடத்தில் வருகளுக்கு ஐயோ இப்படி ஆகிவிட்டதா என்று சொல்லாமல் நன்மைக்கு எதுவாக இருக்கும் கிறிஸ்து தேவபக்தியாக நடக்கிற நமக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் அருமையான கட்டுடைப்பில வாழ்க்கையில் எது நடந்தால் நன்மைக்காக இருக்கும் இதை அறிந்த பக்தன் தான் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார் சோதனை எது நடந்தாலும் நன்மைக்காக நமக்கு வரக்கூடிய தீமையை தடுப்பதற்காக ஆண்டவராக தேவையில இந்த காரியத்துக்கார அதிகம் சோதனம் செய்து அதிக கிருமையிலே வளர்வதற்கு எதுவாக ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று நினைத்து எல்லாவற்றிலும் கர்த்தரை சோதரியங்கள் ஹலோ ஹலோயா எப்போதைய காலத்திலும் கர்த்தரை சோதரியங்கள் அவரது எப்போதும் வாயிலே இருக்கும் எல்லாவற்றிலும் கர்த்தரை சோதரியங்கள் இது உங்களுக்கு தேவை சுத்தமாக இருக்கிறது என்று கத்த திருவாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டு சோத்திரை ஹலெஹலியா அலையலையா யோ எல்லாவற்றிலும் கர்த்தரை சுதித்தார் இரண்டு மடங்காய் என்று நாம் காணுகிறோம் பகலும் சீலாவும் வந்த வேதனையிலும் கர்த்தரை துதித்தார்கள் அவர்கள் மூலம் சிறச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான் பார்க்கிறோம் தேவனுக்கு மய்மே ஆண்டவர் ஆகிய தேவடைய திருவாக்கு சொல்லுகிறது சோத்திரத்தினால கிருமை தேவனாகிய கர்த்தர்கள் அந்த சிறு அப்பத்தே வாங்கிய மீனை வாங்கி ஆசீர்வதித்தார் திரளான ஜனங்கள் சாப்பிட்டார்கள் நம்முடைய சோத்திரத்தினால நன்மை உண்டாகும் அநேகருடைய கட்டுகள் அழுந்து போகும் நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது அதற்காக கர்த்தரை துதைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு பல துன்பங்கள் நீங்கள் எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கிறதா நன்மைக்கு அதுவாக இருக்கும் கர்த்தரை துதி அலையிலா கர்த்தரை துதிக்கிறது குறைந்து விடாதீர்கள் அகன்று போய்விடும் நிறைவாக்கி நம்மைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து நான் ஆண்டு ஒரு விசோதனை செலுத்துகிறேன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவந்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்